என்ன சதிமாமா நல்லா இருக்கீளா வாடா போகட்டி வாடா நல்லா இருக்கியடா உன்னு ரொம்ப நாளாச்சு ஆமா உங்களை பார்த்தா ரொம்ப நாளாச்சு திருமணி காணாம போயிடுறியா இல்லடா இல்லடா வரணும் நினைக்கிறது அப்பப்ப ஏதாச்சும் வேலைகள் வந்துருது அதுல வர முடியாம போகுது ஆமா உல்லாத வேலா என்ன வேலை வாங்குறீயா உருப்படிய ஒரு வேலையும் பாக்குற மாதிரியும் தெரியல சும்மா என்னமா சொல்லுவாள் அந்த கதையா இருக்குது நீங்க பண்றதெல்லாம் என்ன வேண்டா சொல்றது உங்களுக்கும் சொல்றதுக்கு ஏதாச்சும் என்ன தேவை என்னோட அப்பா உனக்கு இவ்வளவு செழிப்பா இருக்குது சொல்லுவோம் பயிலுக்கு எதாவது சொன்னா தெரிஞ்சுக்குவானே அப்படின்னு வந்தோம்னா ஒரு ஆர்வமாக கேட்டீங்கன்னா சொல்லுறது நல்லா இருக்கும் இப்படி இரண்டாவது எழுத்துறனி ஆனால் சொல்ல விடாமாமா சொல்லியா நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப எண்ணெய் கேட்டு சிக்கலாம் சொல்லுங்க அதாவது இந்த முகத்துல வந்து நம்ம தோளில் இரண்டாவது அடுக்கல எண்ணெய் சுரப்பிகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதெல்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனோட தூண்டுதல்னால சீபம் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் பொருளை வந்து சுரக்குது இந்த சீபம் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம ரோம கால்கள் இருக்கு பற்றிய இந்த முடியோட கால்கள் வழியாக வெளியில் வந்து தோளுக்கும் அந்த முடிக்கும் ஒரு மினு உணப்பு கொடுக்கறதுக்காக இந்த சீபம் அப்படிங்கிறது இந்த இளமை பருவத்தில் நைட்ரோஜன் ஹார்மோன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சுரக்கும் அதனால சீபமும் அதிகமாக சுரக்கும் இதனால முகத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய் பசை அதிகமாக இருக்கும் இந்த எண்ணெய் பசை வந்து அதிகமாக இருக்கும்போது அதில் வந்து இந்த காற்றுல இருக்கிற தூசி அதெல்லாம் பட்டுச்சுன்னா அதில் ஓட்டிக்கிறோமா அப்போ என்ன வேணும்னு அந்த எண்ணெய் சுரப்பியோட வாய்ப்பகுதி வந்து இந்த சீமம் வந்து அதிகமாக சுரந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆனால் கேட்டிங்கன்னா அதில் வர வேண்டிய வர்றதுக்காக இருக்கக்கூடிய அந்த பாதைக்கு பற்றிய அது வந்து ரொம்ப சுருங்கி போயிடும் இதனால் என்னாகும் அது வர்றதுக்கு வழி இல்லாமல் அந்த தோளுக்குள்ளேயே அந்த பரு வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிக்கிட்டே வரும் அதை அந்த அப்படியே விட்டோம்னா அதுக்கட்டுக்கு சரியாயிடும் அதை வந்து புதுக்கணும்னு வச்சுக்காத ஒரு குறுந மாதிரி வெள்ளை நேரத்தில் ஒன்று வெளியில் வரும் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன அந்த தோளில் வந்து ஏற்கனவே உடம்புல வந்து பாக்டீரியா கலகைகள் இருக்கும் இந்த மாதிரி நம்ம கிள்ளி விட்ட உடனே என்ன ஆகும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து அது உள்ளே போய் அந்த ஓட்ட வழியா உள்ள போய் உள்ள சீர்புடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அப்படி கொஞ்சம் நாளாக என்ன கட்டி மாறி வந்து அப்புறம் அதில் வலி வந்து அப்புறம் வேண்டிய வைத்தியங்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய விஷயத்த நம்மதான் போட்டு போட்டு அமைக்க அதை இது பண்ணி பெருசாக அப்படியே ஆமாம் அப்போ பருவ வச்சுன்னா பேசாமல் விட வேண்டியது ஒன்றும் பண்ணக்கூடாதா ஆமாடா சும்மா விட்டோம்னா அது எப்படி வந்துச்சோ அப்படியே போயிடும் அதை போட்டு நம்ம ஏதாச்சும் பாடாப்படுத்தும் போது அது என்ன ஆகுது அந்த புண்ணு அப்படியே பெருசாகி அப்படியே முகத்துல கிளம்பு மாதிரி வருது சரி இது எந்த வயசுலமா வரும் இது என்ன பொதுவாக வந்து ஒரு பதிமூணு வயசுல பதினாலு வயசுல எப்படி ஆரம்பிக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சு வரைக்கும் ரொம்ப அதிக வரும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சுல அப்படி குறைய ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து நார்மலாக இருக்கக்கூடியது இருந்தாலும் இந்த அம்மா அப்பாவுக்கு இது கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த வாரிசுகளுக்கு அது கொஞ்சம் பரம்பரை நோய் மாதிரி அது கொஞ்சம் வரும் இதுக்கு ஏதாச்சும் மறந்து இருந்திருக்கா போரலாம் மாலை அப்படியே இருக்க வேண்டியது இருக்கு இருக்கு அதுக்கு இந்த மேலே போடுற சில கழிப்புகள்லாம் இருக்கு ஆன்டிபயாட்டிக் மாத்திரை இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஆரம்பத்திலே எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப வரம ஓரளவு முடியும் அது வந்து இந்த மெயினாக வந்து அந்த ஹார்மோன்ஸ் உரக்குறதுனால இது வர்றது அது வந்து இயற்கையாவே வரக்கூடியது அது ஒரு சில பொறுத்து இருக்குது ஒரு சில உடம்புக்கு அது நிறைய வரும் ஒரு சில உடம்புகளுக்கு இந்த தோழியுடன் தன்மையை பொறுத்து அது குறைவாக இருக்கும் அப்ப அதுக்கு என்ன வேணுறது பேசாம இருந்தாலே சரியா போயிடும் வந்துருச்சுன்னா அதுக்குன்னு சில உண்மையில நல்ல அழகா இருக்கணும் அந்த முகத்தை வந்து நல்லா உதவ அப்படின்னா அதுக்கு வந்து சில நிறைய மருத்துவ முறைகள்லாம் இருக்குது தொழில்நுட்ப முறையில இன்னைக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்றோம் கெமிக்கல் பீல் அப்படின்னு ஒரு மெத்தடு அப்படின்னு ஒன்று கொலஜன் சிகிச்சை லேசர் சிகிச்சை சிலிக்கான் சிகிச்சை இந்த மாதிரி நிறைய சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது இதில் எந்த மாதிரியான தோளுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து டாக்டர்ஸை வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி அதை எடுத்துக்கலாம் இன்னொன்று எந்த அளவில் நமக்கு பரு இருக்குது கம்மியா இருக்கா நிறைய இருக்கா பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு எந்த இதுக்கு எந்த மாதிரி சிகிச்சை கொடுத்தா நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க சொல்லிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்னொன்று முகத்துல வந்து ஏதாவது கலம்பு பூசணும்னு வச்சுக்க அது வந்து இருபது நிமிஷத்துக்கு மேல அதுல வச்சிருக்க கூடாது அது ஏன்னா அந்த கரும்பு வந்து அதுல இருந்துச்சுன்னு வச்சுக்க அதுல வந்து அந்த எண்ணெய் இதுல தூசியில காத்துல இருக்கிற தூசியெல்லாம் அந்த கலம்புல வட்டு அதை அப்படியே உள்ள போய் அந்த எண்ணெய் சிறப்பிகள் எல்லாம் வர்ற வழியை பத்தியா அதை வந்து உள்ள அடைச்சிடும் அப்ப வந்து என்ன இன்னும் வந்து அது முகப்பொருள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் அதனால வந்து எந்த ஒரு கலும்பு பூசினாலும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேல வச்சுக்க கூடாது உடனே கழுவிடும் அப்படியாம பெரிய இந்த மூஞ்சிக்கு ஷோ போட்டு கழுவுறமே அதே மாதிரி கழுவலாமா ஷோ போடலாமா போடலாம் போடலாம் சோப் போட்டு தானே குளிக்கணும் இப்போதான் வேற வழியில்லையே அந்த களத்தில்ன்னா நிறைய இந்த மாதிரி இயற்கையான விஷயங்கள்லாம் நிறைய வச்சிருந்தாங்க இப்ப நமக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு நேராக சோ போட்டு குளிக்கலாம் ஒரு நாளைக்கே குறைஞ்சது ஒரு மூணு தடவை சோவு போடலாம் போட்டு நல்லா தேய்ச்சி பண்ணிட்டு வெந்நீரால் கழுவுறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி கழுவும் போது என்ன ஆகும்னா கிருமிகள் வெந்நீர்லாம் கொதிக்க கொதிக்க ஒரு இமீத மன சூட்டில் வச்சு முகத்தை கழுவலாம் அப்படி மண்ணும் போதில் இருக்கக்கூடிய கிருமிகள் அதெல்லாம் வந்து நல்ல சுத்தமாக ரிமூவ் ஆயிரும் மெயினாக இந்த முகம் கழுவுனதுக்கு அப்புறம் துடைக்கிறதுக்கு இந்த முகத்தை துடைக்கிறதுக்கு வந்து நல்ல துண்டுகளை பயன்படுத்தணும் இந்த அழுக்கு துணிகள் எல்லாம் பயன்படுத்தணும் வச்சுக்கோ அதுல அழுக்குகள் போய் அந்த முகத்தில் அடைச்சி அதுல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சாப்பாடு முறையில் ஏதாவது சரி பண்ணோம்னா இதை கொஞ்சம் முடியுமா அடா ஆமாம் அதான் தண்டா சொல்ல நினைச்சேன் நீங்கள் அதிகமான உணவுகளை சாப்பிட்டோம்னா இந்த பருவது கொஞ்சம் இருக்கும் ஏன்னா இந்த நம்ம சொன்ன பற்றியா இந்த சீபம் அப்படிங்கிறது ஒன்று உள்ளேருந்து சுரக்குதணும் இதெல்லாம் சுரந்து வெளியில் வர்றதுக்கு அந்த ஒரு தோரம் இருக்கு பற்றியா அதை வந்து இந்த கொழுப்பு தான் வந்து அடைச்சிக்கும் அதனால தான் வந்து வெளியில் அந்த சீபம் வர முடியாமல் உள்ளே தங்கி இருந்து பருவாக மாறுது முடிஞ்ச வரைக்கும் இந்த கொழுப்பு ஐட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா பறிவுறத வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் வேற என்ன பண்ணணும் முக்கியமா பண்ண வேண்டிய என்னன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் நம்ம அந்த இளைஞர்களாகட்டும் இல்ல இளம் பெண்களாகட்டும் இந்த மாதிரி பறிவு வந்துருச்சுன்னா அந்த கண்ணாடி முன்னாடி போயிருக்கிட்டு அதை போட்டு அப்படி நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அதுல வந்து என்ன ஆகும்னா அது இன்னும் பெருசாகிக்கிட்டு அதனால அதை அதையே போட்டு உருத்திக்கிட்டே இல்லாம நமக்கு ஒண்ணு அந்த மாதிரி ஒண்ணு வந்திருக்குங்கிறத அதை விட்டுட்டு வழக்கம் போல முகத்தை கழுவி தொரைச்சு என்ன போகணும் போட்டு நம்ம அதுக்கு அடுத்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் வந்துட்டோம்னா அப்புறம் அப்படியே விட்டுறணும் அதெல்லாம் சரியா போயிரும் காலப்போக்கில் அதை போட்டு ரொம்ப நம்ம படுத்தப்படுத்த அது ரொம்ப நம்மளை போட்டு படுத்தும் ஓஹோ முதல்ல இருக்கா விஷயம் சரி சரி அப்ப பிறகுனா கண்டுக்கான போயிடணும் ஆமாடா அதை ஒரு பெரிய வியாதியா எடுத்து அதுக்குன்னு நிறைய போட்டு அதை அதை அதையே நினைச்சுக்கிட்டதும் வச்சுக்க நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்ப நம்ம கை எதை போவோம் அதை போட்டு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணோம் அப்புறம் அதுல பொண்ணு வரும் அப்புறம் மறந்து போடுவோம் இந்த வேலையே சரியா இருக்கும் அதனால அதை கண்டுக்காம விட்டுட்டோம்னா அது கண்டுக்காம போயிடும் பரவாயில்லையே இது நல்ல ஐடியா இருக்கு இது மட்டும்தான் அப்படியா இல்ல எல்லா வியாதியுமே அப்படி தான மாமா டேய் இது வியாதி கிடையாதுடா இது வந்து உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் அவ்வளவுதான் அந்த வயசுல வரும் அப்புறம் அது போயிடும் இன்னொன்னு அது முகத்துல மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது கிடையாது அது வந்து கழுத்து தோல்பட்ட நெஞ்சு மார்பு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வரும் அது வந்துட்டு அப்புறம் அதுவே போயிடும்ட சரி நல்ல ஒரு தகவலை சொன்னியே முடிச்சிருச்சோல வேற எதுவும் இருக்குதா இதுல இல்லப்பா குழந்தைகோல் அதாவது ஏன் வருது அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்காக எந்த விஷயத்தையும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி இருக்கிறோம் இது ரெண்டையும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாலே வராது வந்துச்சுனால ரொம்ப வந்து நம்மளை கஷ்டப்படுத்தாது அந்த அளவுக்கு நம்ம வந்து சேஃபா இருந்துக்கலாம் சரிம்மா நல்லா தாழ சொன்னீங்க சரி நான் கிளம்புறேன் டைம் ஆச்சு நான் கிராம நேரம் பேசிட்டேயே சரிப்பா போயிட்டு வா நம்ம அடுத்த சரி சரி நான் வரேன்